வணக்கம் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நேட்டோ அமைப்பில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு வட மாசிடோனியா இரண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய கல்வி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் மூன்று இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர் தேர்ந்த முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தேசிய கலாச்சார மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது இரண்டு என்ற கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் எவை மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சர்வதேச மனித சுதந்திர நாடுகளில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவுக்கு வியலில் கேட்டு மகிழலாம் நன்றி வணக்கம்